அன்பிற்கினிய நற்றினை நேயர்களே சரவடி வாயிலாக தற்பொழுதும் உங்களை சந்திக்க வந்திருப்பது வெங்கடேசன் அதாவதுங்க கோமாரி பாணியில் இன்னொரு கூத்துக்கதை சொல்லலாம்னு ஆசைப்படுறனுங்க அதாவது எங்க ஊர்ல என் மச்சம் ஒருத்தர் இருக்கானுங்க அவன் யாரு என்னக்கு எள்ள அளவு ஆம்பளியான் கொள்ளளவு போண்டாட்டிங்க அவங்க ரெண்டு பேரும் ஆம்பளை இருக்கன்ல அவன் எல்லாம் இருப்பான் அவன் பொண்டாட்டியிருக்காள்ல எனக்கு தங்கச்சி முறை ஒன்று விட்ட தங்கச்சி அவன் கொள்ளளவுங்க இந்த ரெண்டு பேரும் கஞ்சி பொழுதுக்குள்ளே கலப்ப மாட்டை ஓட்டி எப்படியோ கம்பை வெளிச்சிப்பிட்டானுங்க அந்த கம்பு இருக்கல கம்பு அந்த கம்பு வந்து அப்படியே ஆகாயத்துக்கும் பூமிக்குமா ரொம்ப பெருசாக வளர்ந்து போச்சுங்க இது இருக்கிறதே எள்ளளவும் கொள்ளளவுமா இருக்கிறப்ப அதுக்கு எப்படி கம்ப வெட்டி கம்பங்கதரை வெட்டி களத்து மேட்டில் போட்டு கம்ப கணக்க பார்க்கறது கம்ப மூட்டைகளை கணக்கு பார்க்கறது அதனால வானலாகி உயர்ந்திருக்கக்கூடிய அந்த கம்பங்கதும் என்ன ஆச்சு அப்படி வளர்ந்து நிற்கிது இந்த அங்கங்கே இருக்குல்ல காக்கா குருவி இது கடை எல்லாம் வந்து அந்த கம்புகளை எல்லாம் நல்லா திண்டுக்கிட்டு இருந்துச்சு என் மச்சான் பார்த்தான் ஐயோ இப்படி நான் கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு காட்டில் தானியமாக வச்சாக்கும் இந்த காக்கா குருவி வந்து தின்னுட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு என் மச்சான் என்ன பாட்டுப்பான்னு தெரியுமா ஐந்தெழுத்தானே அப்படி ஐந்தெழுத்தான அந்த ஈஸ்வரன் இருக்கிறான் இல்லையா அந்த ஈஸ்வரனை வணங்கி வழிபட்டு என் கம்பக்காய் பாத்திரா எப்பான் அவன் காலில் விழுந்தான் அங்கிருந்து அந்த ஆகாய மார்க்கமா அந்த பார்வதியின் பரமசிவன் அப்படி இறங்கி வந்து ஏன்டா எப்ப ஒப்போ அறிவிக்க பாவி பையன் வளர்ந்துருக்கே இது காலத்துக்கு இருக்கிறது இந்த காக்கா குருவி எல்லாம் வந்து இப்படி கொத்திக்கிட்டு இருந்தாக்கு எங்க பயிரெல்லாம் நஷ்டமா போகுது இதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டான் வரம் கேட்டான் அரவண்ணாரு நாலு கல்லு மந்திரிச்சு அடையப்பா ஒவ்வொரு அந்த கல்லுகளை எல்லாம் யாருமே இல்ல நினைச்சு நீ போடுறியோ அவங்க செத்து போயிருவாங்கன்னு ஒரு அற்புதமான அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லி ஒரு கல்லு நீங்க அந்த கல்லுக்கு எல்லாம் போயிருவாங்க நினைக்கிறப்ப இவ என்ன செஞ்ச பொல்லளவு கொண்டாடி இருக்க அவளை கூப்பிட்டு அடியே இன்னைக்கு வயல்ல நான் கம்பு வே கம்பு அறுக்கிறதுக்காக போறேன் அந்த இடத்துல இந்த காக்கா குருவிக்கெல்லாம் வரும் நான் வேட்டையாட போறேன் அதுகளை எல்லாம் ஆளவளும் சோ சோப்பாடி இந்த கல்ல வச்ச நான் விரட்ட போறேன் அப்படின்னு சொல்லான் ஏன் போண்டா ஏதோ கேப்ப கழிக்கு ஒரு ஏதோ ஒரு மருமாத்தத்தை தயார் பண்ணி தூக்குச்சட்டில போட்டுக்கிட்டு அவன் பாட்டு பாடுற நேரமா பாத்தா அந்த பக்கம் போனேன் எப்படி போனா தெரியுமா நீங்க மம்புட்டி எடுத்து போங்க கம்மம் அடைய திறந்து வாங்க நீங்க கம்மம் அடைய திறந்து வாங்க உழவர் மகனை அப்படின்னு சாப்பிட கூப்பிட்டா அடிக்கடியே நான் சாப்பிட வர்றது கொஞ்சம் இருக்கட்டேன் இருக்கடி இப்பதான் சீரியஸா நான் என்ன ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த குருவிகளை எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நம்மளால என்ன வாட்டப்பா தெரியுமா வெள்ள வெள்ள கொக்குகளா வெகுனால இங்கிருந்து அடிச்சிருக்காங்க அடியே தனியா அழகா கம்பம் கழிக்கிண்டி குருவி நான் வர்றேன் போன ஏன் தங்கச்சி இருக்கா தெரியுமா நேரா போயி வீட்டுல அந்த கம்பம் ஆவா திருச்சு கழிகிண்டி காடைய வச்சுக்கிட்டு தெருவுக்கு வந்து தெரியுமா என்ன விட்டு வீடு அப்படின்னு எட்டி எட்டி பாக்குறது வீட்டுக்குள்ளது ஒரு உருண்ட ஒரு குருவி ஒரு உருண்ட ஒரு குருவின்னு பார்க்க பார்க்க திண்டுக்கிட்டு இருந்தான் ஏமாச்சாரு கம்பத்தியா நைட்டு நல்லா பெருவிருந்து சாப்பிட போறோம்ங்கிற ஆசையில அழகா நல்லா போய் ஒரு பெரிய கிணத்துல பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வெளையும் விளையமா திரும்பி வந்தான் எங்கடி சாப்பாடு போடணும்னு கேட்ட உடனே அவ ஒரே ஒரு இலை பிரிச்சு ஒரே ஒரு கடி வச்சு ஒரே ஒரு குரு குருவி வச்சா ஏண்டி அத்தனை குருவி கொண்டு வந்து கொடுத்தனே என்ன ஒன்னே ஒண்ணு வைக்கிறேன்னு கேட்டப்போ வீதிய எங்கன்னு கேட்டா நான் தின்னுட்டேன்னு சொன்னான் எப்படி தின்னன்னு கேட்ட உடனே அந்த இலையில இருந்த அந்த உருண்டு அந்த ஒரு உருண்ட களிய ஒரு குரும எடுத்துக்கிட்டு இப்படிதான் வாயில போட்டு மென்று முழுக்கிவிட்டான் அப்படி வாயில மென்னு முழுங்கன அந்த ஒரு களி உருண்டையோட அவனுக்கு சமக்கோவம் ஏற்கனவே கடும்பசி பொண்டாட்டி வேற பண்ண உடனே அப்படி சிவா ஆலமண்ட வாயா அந்த பொண்டாட்டி செத்து போயிட்டா இத்த இப்போதைக்கு ரெண்டு கல்லுங்க ஒரு கல்லு காட்டுல விழுந்து காக்கா குருவியில செத்து போச்சு ரெண்டாவது கல்லு பொண்டாட்டி வேலை போட்டுருக்கான் அங்கிருந்தியமாச்சாருன்னு ஒரு கல்யாணம் போனான் ஐயா சோறு என்ன இடையே கல்யாணமே முடியாது என்ன இவ்ளோ சீக்கிரம் சோறு கேக்கிறேன் கல்ல போட்ட மாத்திரத்துல கல்யாணம் சேர்த்து போயிட்டான் கல்யாணத்துக்குள்ள பூந்தான் நல்லா குடி பிடிச்சான் நல்லா குடி நல்லா திரும்பி வெளியே வந்தான் வெளியே வந்த வேகத்துல இவன் என்ன பண்ணான் கொஞ்சம் பாயசத்தை சிந்தி விட்டு விட்டான் வந்து கிழவிக்கலான்னு போனமே வாக்கிங் எல்லாம் போயிட்டு அப்படி உடம்பு மறுபடியும் அதையே கல்யாணம் காலை வலிக்கு விழுந்த வேகத்திலே எந்திரிச்சு இங்க யார் இந்த மாதிரி வழுக்கும்படியான காரியத்தை பண்ணாலும் அவனை எல்லாம் நினைச்சு அப்பனே பரோசிவா ஆரமுண்டவாயா அந்த அப்படின்னா அவனே விழுந்து சேர்ந்து போயிட்டானுங்க அந்த கதைய உங்கள் முன்னால சொல்லி விடைபெறுகிறது உங்கள் அன்பிற்கினிய வெங்கடேசன் நன்றி வணக்கம் கமண்ட் பேஜ் இருக்கும் இல்லையா கமண்ட் பேஜ் மறந்துறாதீங்க மக்களே கமண்ட் பேஜ மறந்துடாதீங்க நன்றி நன்றி